அன்பிற்குரிய நச்சின நேயர்கள் அனைவருக்கும் சூரியகாந்தனின் அன்பு வணக்கம் இன்றைய பாடலாக நான் தருவது கவியர் கண்ணதாசனின் கை வண்ணம் டி எம் சௌந்தரராஜன் பி சுசீலா ஆகியோரின் குரல்களிலே இந்த பாடல் அமைந்திருக்கிறது தெய்வீக உறவு எனும் திரைப்படத்திலிருந்து இந்த பாடலை நான் உங்களுக்கு தேர்வு செய்து தருகிறேன் இந்த படத்தில் சிந்தாமு சிரிப்பா சிங்கார பாப்பா என்று மாயவநாதன் இயற்றிய பாடலும் மரம் பழுத்தால் பறவையெல்லாம் என்று தொடங்கும் ஆலங்குடி சோமு இயற்றிய பாடலும் இடம்பெற்றுள்ளன கணதாசன் இயற்றிய பாடல் ஒரு காதல் உணர்வை வெளிப்படுத்தக்கூடிய பாடலாக அமைந்திருக்கிறது இந்த பாடலிலே இருக்கக்கூடிய தனித்துவம் எப்படி என்றால் மற்ற இரு கவிஞர்கள் எழுதிய பாடல்கள் அந்த காட்சி சூழலில் கதை அம்சத்திற்கேற்ப கருத்துக்களை கனமாகவும் அதே நேரத்தில் வளமாகவும் பொலிவாகவும் வைக்கக்கூடிய ஒரு கடமை கூடுதலாக அவர்களுக்கு அமைந்திருந்தது என்றுதான் சொல்ல வேண்டும் கண்ணதாசனுக்கு கொடுக்கப்பட்ட சூழல் இலகுவாக அமைந்ததனால் அதை அவர் எப்படி சாத்தியமாக்கியிருக்கிறார் என்பதற்கு இந்த பாடல் சாட்சி தொடரும் தொடர்கதை போல தொடரும் என்று மிக எளிமையாக பாடல் தொடங்கும் ஆனால் உள்ளே சென்று நாம் மற்ற வரிகளுக்குள் நுழைகிற பொழுது அழகிய தென்னஞ்சோலை அமைதி ஒலாகும் மாலை என்று ஒலித்தது சலங்கையின் ஓசை நெஞ்சில் எழுந்தது ஏதோ ஓசை என்றெல்லாம் மிக எளிமையான வரிகளை வைத்துக்கொண்டே அந்த காதல் மாலையை தனக்கு கிடைத்த சொல்கள் என்கின்ற மலகளால் அவர் கட்டி கொடுத்திருக்கும் விதம் மிக அருமையாக அமைந்ததோடு மட்டுமல்லாமல் அந்த காலகட்டத்தில் எழுதிய கவிஞர்களும் அடுத்து வரும் கவிஞர்களுக்கெல்லாம் இப்படிப்பட்ட சூழலில் தாங்கள் பாடல்கள் எழுதுகிற பொழுது எவ்வளவு எளிமையாகவும் அதை அதே நேரத்தில் கேட்கிறவண்ணம் செய்ய முடியும் என்பதற்கு உதாரணமாக இந்த பாடலை அவர் படித்து படைத்து தந்திருக்கிறார் என்றுதான் நினைக்கிறேன் இந்த காதல் காட்சியிலே தேவிகாவும் ஜெய்சங்கரும் நடித்திருப்பார்கள் அந்த பாடலினுடைய நயத்தால் எளிமையால் அவர்கள் தங்களுக்குரிய அந்த நடிப்பினை வெளிப்படுத்துவதற்கும் இந்த பாடல் ஏற்றாற் போல் அமைந்ததனால் அனைத்தும் சேர்ந்து இது கவனத்தில் நிற்கக்கூடிய பாடலாக அந்த காட்சியை நம்முடைய நெஞ்சில் இந்த பாடலை கேட்கும் கொண்டு வருகிறது இதற்கு இசையமைப்பும் மிக கவனத்தோடு அதே நேரத்தில் கலகலப்பும் ஒரு வகையான குழு கொண்டு அமைந்திருப்பதனால் இந்த பாடல் ஒலிக்க தொடங்கியுடனே எல்லோரும் இதை முழுவதுமாக கேட்டுவிடலாம் என்கிற உணர்வுக்கு ஆளாவார்கள் அத்தகைய பாடல்கள் ஒரு தொடர் கவிதை போலே உங்களுடைய நெஞ்சில் தொடர்ந்து கொண்டிருக்கும் என்பது உங்களுடைய நெஞ்சங்கள் உங்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு ஆலோசனையாக இருக்கும் அந்த வகையிலே இதோ நேயர்களே இந்த பாடலை கேட்டு சொல்லியுங்கள் காற்று இசை கொடுத்தது செல்ல குளிர்ந்தது சென்றல் காற்று இசை கொடுத்தது தென்னஞீற்று எழுந்தது சலங்கையின் ஓசை நெஞ்சை இழுத்தது ஏதோசை தொடரும் Oh, that's a big boy.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 இப்போது உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது சூரியகாந்தன் வணக்கம் நேயர்களே விடியும் வரை விடையாட்டு அன்று முடியவில்லை அந்த பாட்டு